ின்றும் தையில விரதி பெற்றுலக்கியும்சர மனதை வைத்தல் பன்னிய சமமாம் என்றே பகருவர் மேலோர் எல்லாம் இருபத்தி ஐந்தாவது பாட்டு இப்போது சாதனை செலித்து வருவார் அதிலே நித்யானித்தவர் சிவேகம் வைராக்கியம் அதான் இக பர இக அமூத்திர பலபோக வீராகம் என்று சொல்லக்கூடிய வைராக்கியம் சமஸ்பர் சம்பத்தி மூத்த சொல்லக்கூடிய சாதனங்கள்ல நித்யானித்த வசதி வேகமும் வைராகியம் சொன்னார் இக பர இக அமுத்திர அர்த்த பலபோக வீராகம் இரண்டும் சொன்னார் அதன் பிறகு சமக்சம்பத்தி சொல்லும்போது ஒவ்வொன்றும் ஒரு பாட்டாக சொல்லிட்டு போடுறார் அதெல்லாம் அவதி பெரிய வந்த சொல்றது அப்படி பின்னால சொல்றது பெரிய இரலேனாலும் கூட கொஞ்சமாக வளர்த்திக்கலாம் சொல்ற இப்போது சமம் முதல் சமம் தம விடல் சமாதான சிறந்த என்று சொல்லக்கூடிய ஆறிலே முதலாவதாக சமத்தை பற்றி இந்த பாட்டிலே சொல்றார் துண்ணிய விடயமெல்லாம் தோடம் எண்ணும் திட்டி தண்ணினால் துண்ணிய கர்மானசாரம் உனக்கு பொருந்திய விடயமெல்லாம் சத்த பரிச ரூபா ரச கந்தம் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் தோடம் என்னும் திட்டி இதெல்லாம் குற்றங்கள் பொருந்தியது என்ற ஒரு பார்வை இருக்கணும் அப்படிப்பட்ட பார்வையாக விசாரம் அதான் எந்த பொருள் எடுத்துக்கிட்டாலும் அதில் குற்றம் தான் இருக்கு லௌகாரியங்கள் வைத்திய காரியங்கள் மாயை மாயா காரியங்கள் அனைத்தும் குற்றம் பொருந்ததுதான் அது என்ன அப்படி குற்றம் புரிஞ்சது என்று சொன்னால் உணவு விஷயம் எடுத்துக்கோங்க உணவு சாப்பிடும்போது நல்ல விஷயாதான் இருக்குது அப்புறம் ராத்திரியே மறுநாள் கண்ணா கண்டுதான் போகுது போச்சு அப்புறம் யார் விரும்புகிறாங்க அப்படித்தான் ஒவ்வொன்றும் பரிசம் பரிசத்தில் சில ச புதுசாக வந்து தோட்டு பாருங்க மிருதாக இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்படியே வச்சுருங்க மிருது இருக்கான்னு பாருங்கள் ஒன்றுமே இருக்காது மிருதாக இருக்கா கொஞ்ச நேரம் வச்சு பாருங்கள் அப்படி மருந்து சென்னை சோறு தான் பாருங்க ஒன்றுமே அவ்வளோதான் போயிடணும் நாக்கில் ஊசி நாக்கில் ஊசி வந்து வாயில் வச்சு பாருங்க வச்சு பார்த்தா ருசியாக இருக்கு அப்படியே வச்சுக்கிட்டு இருங்க அப்போ பாருங்க ருசி ரெண்டா போட்டா ரெண்டா போட்டா அப்படியே அதே வச்சுக்கிட்டு இருந்தேன் அவர் ருசி இருக்கார் ஆகவே என்ன அர்த்தம் அவ்வளோதான் குற்றம் இருக்கு குற்றம் புரிஞ்சேன்னு அர்த்தம் ஒவன்னும் அதனால அந்த குற்றம் பொருந்திய பார்வையினாலே அகதி நின்றும் தடையிலா விரதை பற்றியும் அது விஷயங்கள் இருந்து தடையில்லாத அப்படி என்ன தொடர்ந்து அந்த வைராக்கியத்தைப் பற்றி எடுக்கப்படுறது அப்படின்னு சொன்னா மண்ணியா இலக்கியத்தில் மாசர மனதை வைத்தல் நிலை பெற்ற இலக்கியம் எது நூற்றி அடையா பரமானந்த பிராப்தி அதுல மாசுற குற்றம் இல்லாமல் மனதை வைத்தும் மனதை வச்சுக்கணும் பண்டியா சமமாம் என்றே பகர்வார் மேலோர் எல்லாம் இதுதான் சமம் இலக்கணம் சமத்துக்கு சமம் ஆக்கண வேண்டம் அப்படின்ற ஒரே அறவில முடிச்சுக்கிட்டார் சமம் ஆக்கான சமம் புறக்கண வேண்டம்னு ஒருவேளை ரெண்டு சொல்றார் அதே சமம் அப்படின்னு சொன்னா மனதை அடக்குதல் அர்த்தம் ஆகவே பண்ணிய சமமாம் என்றே பகருவர் மேலோர் மேன்மக்களாகியும் மகரசிகள் சொல்கிறார்கள் சொல்வார் பரவிய விடைய கூட்டம் பற்றிய தாவான் என்ற இருவகை இந்தியத்தை இத்திரல் நின்று நீட்டும் மருதன் மருதன் கோலகத்தின் மாறாது நிற்க ஒருவேலா தமமானே புகழுவர் பெரியவர் எல்லாம் மீண்டும் பெரிய சொல்வார் என்று ஆரம்பிக்கிறார் பரவிய விடய கூட்டம் விசாரமாக உலகத்திலே மாயை நீங்கள் சாமர்த்தியத்தினாலே விஷயங்கள் பரவியிருக்கு அதாவது வழி ஊறு ஓசை நாட்டின் சொல்லக்கூடிய விஷயங்கள் பரவி இருக்கின்றன அந்த கூட்டம் பற்றியே தாவா நின்று அதை பார்த்த உடனே தாய் பிடிக்குது இந்தி நீங்கள் அது இருவகை இந்தியங்கள் தோத்தன் தோக்கு சற்று சிக்கியாக்காக சொல்லக்கூடிய ஞானேந்திரியங்களும் வாக்குப்பாணி பாதம் பாயர் உபத்திரம் சொல்லக்கூடிய கர்மேந்திரியங்களும் இப்போ பிடிக்க போகுது இருவகை இந்தியத்தை என்ன செய்யணும் இத்திரின்றும் மீட்டு அந்த கூட்டத்தில் விஷய கூட்டத்திலிருந்து மீட்டணும் அங்கே இனிப்புகளை நல்லா ஸ்வீட் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க போனோம் நாக்களும் ஜெலம் ஒழுங்கு பாருங்க சிங்கேந்திரி வேலை எனக்கு குடு அப்படின்னு கேட்குறாரு வாசனை திரவங்கள் இருந்தால் மூக்கு தொலைகிறா வாசனை வாங்கலாமான்னு போகுது அந்த என்ன வருது அது அதனுடைய சேட்டை இந்திரியங்களோட சேட்டை அதெல்லாம் அதனால அது என்ன செய்யணும் அத்தகைய விஷயங்கள் இருந்து மீட்டுன்னா இழுத்து இழுக்கச் செய்து மறு தன் கோலகத்தின் மாறாது நிற்க வைத்தான் பொருந்து இருக்கின்ற அதாவது கோலகத்தில் வைக்கணும் கோலகம் என்றால் தோல் சேர்த்து இருக்கின்ற அந்த இளங்களுக்கு கோலகம்னு பேர் சூழ்ச்சி சேர்த்து இருக்கின்றது தான் புலன்கள் இது பொறிகள்னு சொல்லுவார்கள் கண் என்று சொன்னால் இந்த கண் அல்ல கண்ணுக்குள் இதுக்குள்ளே இருக்கிற பார்வை சக்தி தான் கண்ணன்னு பேர் இது அதோடைய இடம் தங்கியிருக்கிற இடம் அது அதாவது தான் கண்ணு பார்வை குறைஞ்சதுன்னா அந்த மறைப்பு எடுத்துட்டா கண் மம்மீண்டும் தெரியறது காரணம் தான் சில சமயங்களில் பிரகாஷமாக தெரியும் கண்ணை அப்டேயம் பண்ணுவாங்க ரொம்ப பிரகாஷ் தெரியுதா அப்படிங்கிறாங்க அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா உள்ளே இருக்கிற ஒரு பொருள் இருக்கு அந்த பொருள் தான் பார்க்கும் சக்தி உடையதா இல்லையா இது பார்க்கும் சக்திக்கு சகாயம் பண்ணுறது இடம் தங்கி இருக்கிற இடம் கண்ணாடு இருக்கு கண்ணாடி வந்து நமக்கு வெளிச்சத்தை கூட்டி கொடுக்கற சாமர்த்தியிருக்கா இல்லையா அந்த கண்ணுக்கு தான் கருக்க சாமர்த்தியவங்களே இது இடம் அது அப்படி போல இப்போ காது காது வச்சு கேட்கலன்னு சொன்னா ஒரு தடை இருக்கு ஜவ்வு எத தடை பண்ணும் அதை வந்து மருந்து சாதனங்கள் நல்லா எடுத்துட்டோம்னா காதை நல்லா கேட்கும் அப்போ உள்ளே இருக்கிறத சுரோத்திரம் இந்திரியம் செயற்படுத்தக்கூடிய எழுதி கிடையாது அப்படி அஞ்சு இந்திரியங்கள் அப்படித்தான் அதே மாதிரி பத்து இந்திரியங்கள் அப்படித்தான் அதனாலதான் மீண்டும் அதுலேயே வைக்கணும் காரணம் பார்க்குது அப்படின்னு சொன்னால் பார்க்க விடாமல் மீண்டும் இங்கே இங்கே பல இடத்துக்கு பாதிக்கே இருக்கணும் உள்ள அப்படி மாற்றி அமைக்கணும் மருதன் கோலக்சன் மாறாத நிற்க வைத்தல் பொறுவையில் தவமாம் என்றே போலவர் பெரியவர் எல்லாம் சொல்றாங்க பொறுப்பு இல்லாத சமானம் இல்லாத தமம் இதான் அவைப்படையிலே வந்தவர்களுக்கு தமம் இல்லைன்னா கொஞ்சம் நேரம் போக எடுத்துக்கலாம் வேடிக்கை அங்க பார்க்கணும்னு இருக்கு அந்த கொஞ்சம் பார்க்கணுன்னு ஆசைப்படுது இந்திரியங்கள் மனசு அதில் நாட்டம் கொள்ளுது அப்புறம் இது நம்ம வைராகத்துக்கு அலமையில் ஆச்சு சாதனை கெடுதலாம் அவங்களுக்கு மீண்டு கெடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் தீவிரமாக உள்ளவர்கள் சீக்கிரம் எடுத்துக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் நேரம் ஆகும் மற்றவங்களுக்கு அபியாச பலம் தான் ஒவ்வொரு இந்திரியங்களும் அப்படித்தான் இதே அந்தந்த கோலகங்கள்ல அப்படி அப்படியே வச்சு வச்சு அபியாசம் பண்ணணும் அதை முதல்ல மனதை அடக்கணும் மனதை அடக்கலன்னு சொன்னா மனமானது அடங்க முடியல இந்திரியங்கள் மூலமா வெளியே தயாராகும் வெளி போகுது வெளியில் போகும்போது நீ போகாத தடுத்து நிறுத்தணும் அப்புறம் போகாத தடுத்து நிறுத்தாலும் கூட அது நிக்கலு சொன்னாக்க அடுத்த சாதனம் சொல்றது ஒரே தரு சம மத்தியில சமதமத்தில் உறவினால் சித்தமுத்த மற்றும் பரவிய பாகியத்தை பற்றாது தன்னேற்றானே நின்று திறமிலா கண்மெல்லாம் வரையற விழுத்தல் தானே வரவு பதியாமன்றே உபரதி என்ன விடல் அர்த்தம் விட்ட பொடல்லே மீண்டும் தொடருக்கணும் அது உடல் மோக்கில் கொண்டு போறாரு அதாவது விவேக வைர முன்ன முடிச்சுக்கிறார் அவரு போக்கு ஒவ்வொருத்தரும் அர்த்தம் ஒரேதரூர் சம சமத்தின் உறவினால் மேலே சொல்லப்பட்ட சமதமன் அபியாச பலத்தினாலே சித்தம் மற்றும் பறவைய பாவியத்தை மற்ற அசை சித்தம் பரவிய சித்தமானது இந்திரியங்கள் மூலமாக பரவுகிறது விரிகிறது அப்படிப்பட்ட வெளிமுக நாட்டத்தை பற்றாது அவற்றவு கொள்ளாமல் தன்னில் தானியே திறமதாய் ஊண்டி நின்று அந்தந்த கோலகங்களில் உறுதியாக அப்படியே தடுத்து நிறுத்தக்கூடிய நிறுத்தும்படியாக செய்து திறமிலா கணவெல்லாம் கர்மங்கள் எல்லாம் நிலையானது இல்லை எந்த ஒரு கர்மமும் நிலையாக இருக்கிறது இல்லை கர்மானுசாரமாக கூடும் கர்ம நீங்க பிரிஞ்சிடும் சிலது காலம் நீட்டிக்கலாம் சில சுருக்கமாக இருக்கலாம் ஆனதான் வித்தியாசம் இல்லையா எந்த கர்மங்களும் ஒரே மாதிரி தொடர்ந்து செயற்படுறதில்லை வரையற விழுதல் தானே வர உபரி ஆமன்றி அதுக்கு எல்லே கிடையாது எல்லாம் கிடையாது விட்டு வேண்டிதான் போறவே அது ஒவ்வொரு பேர் இது என்ன லாபம் சமாதமத்தின் உறவினால் மேலே சொல்லப்பட்ட சமதம அபியாச பலத்தினாலே அபியாச பலம் இருக்குமே மனம் அடங்காமல் இந்திரியின் மூலமா வெளி வருது வெளிவரும் விஷயத்தை பற்றுது பற்றும் போதோடு விடலாம் ஓ இது தப்பான காரியம் இந்திரியங்கள் மூலமாக பற்ற போகுது மனசு அது இதுவரைக்கும் மனம் அடங்காதனால தடுக்க முடியல இப்போ தடுத்துருவோமே என்று தடுக்கக்கூடிய சாதனம் தான் விட அது ஒவ்வொரு மூன்றாவது அந்த மனம் இன்னும் போகுதுன்னு அடுத்த வாழ சொல்றேன் எத்துயா எழுதினாலும் எங்கேயே அழுதிவிடாமல் நீங்குபாயம் அற்பமும் செய்தால் பொருந்தியும் அர்த்தம் சைக்களுக்கு உடம்புல தீட்சை என்றார் இது அவதி விரிஞ்சும் இருக்கிறவர்களுக்கு பொருந்தும் அதாவது மேல்பூமி காரங்களில் தான் பூர்ணமா பொருந்தும் புத்துணி இருந்தாலும் கூட அப்படியே மயக்கம் குழுக்காமயே ஆப்ரேஷன் பண்ணால் சமாளிச்சுக்கிட்டாரான் பூண்டிச்சாமி அவரு எந்த குழு இருந்தாலும் பேசாமல் இருந்தாரான் ஆனால் சைக்கி சைப்பு தன்மை அவள் அவசி பருந்து வந்தவங்க மற்றவங்க அவள் இருக்க முடியாது இருந்தாலும் மனதிலே வந்து கவலை இல்லாமல் இருந்தால் போதும் அது இருக்கத்தாங்க வைத்திய கூட பண்ணிக்கிறதான் செய்யலாம் மனதில் வந்து ஐயோ வந்துருச்சு என்ன பண்றது எது கவலை இருக்கக்கூடாது சஞ்சவர்களை கூட அது இருந்தாக்கா அது இது செய்ய சைப்பு தன்மை அர்த்தம் அந்த அளவில் மற்றவங்களை பயிற்சி பண்ணலாம் எட்டு ஏர் எழுதினாலும் அது உடலை அத்தியாத்மிகம் அதிபௌடிய மூன்று துன்பங்கள் அடங்கும் அதில் எது வந்தாலும் செய்வரலாம் இச்சாவரார்த்தம் பறைச்சாவர்த்தம் அனிச்சாவரார்த்தம் எதிர் மூலமா வரலாம் துயரங்கள் பாவகர்மத்தின் பாரதமியத்தினாலே கூடுதல் பட்சா இருக்கலாம் அப்படிப்பட்ட எும்ப உண்மையில எல்லாருக்கும் வந்துட்டு போறதில்லை யாராருக்கும் பிரார்த்திருக்கு அவங்களுக்கு வரலாம் எங்கேயே அழுவிடாமல் ஐயோ வந்துரு சே துக்கப்படக்கூடாது முக்கியம் அத்துயர் நீங்குபாய அற்பமும் செய்தி இதெல்லாம் அவை பிரதவர்களும் சரி மத்தவங்க அற்பமும் செய்யணும் எந்த வேலையும் செஞ்சுக்கலாம் மந்த அதிகாரிகள் செய்யத்தான் செய்யாமல் செஞ்சுக்கலாம் ஆனாலும் துக்கம் இருக்க கூடாது வந்துருச்சே என்ன பண்றது ஏது பண்றது அப்படிங்கிற கவலை இருக்கு அது கவலை இல்லாமல் இருந்தாக இருக்கு அர்த்தம் ஆனாலும் கவலையோட மட்டும் இல்ல கவலை மட்டுமல்ல அவசரம் ஆத்தரம் இதெல்லாம் எதையுமே இருக்க விடாது அமைதியே இருக்கணும் வைத்தியம் பண்ணிக்கலாம் எல்லாம் செய்யலாம் அதுதான் இங்கே வீழ்ச்சியு அத்துய நீங்குபாயம் அற்பமும் செய்த அற்பமும் கவலைப்படாமல் வச்சுக்கலாம் புத்தியின் தைரியத்தால் அப்ப என்ன செய்யணும் தைரியம் அதிகம் வேணும் கர்மானுசாரம் குடி பெரியது ஜென்மங்கள்ல எந்த பாவம் செஞ்சோமோ நம்ம பாதத்துக்கிடையே ஆண்டவன் தன்னை கொடுத்திருக்கார் செய்த பாவங்களுக்கு தன்னை ஈஸ்வரன் கொடுத்துத்தான் செய்வார் நாம் அதை குறைக்கணுமென்றால் பிரார்த்தனை பண்றதுனாலையும் பரிகாரங்கள் பண்றதுனால குறைக்கலாம் முற்றிலும் நீக்கணும்னா சாத்தியமில்லை ஏன்னு சொன்னா முற்றிலும் நீக்கிற அளவுக்கு பரிகாரம் செய்யக்கூடிய சாமர்த்தியம் நமக்கு இருக்கிறது இல்லை வியாதி வியாதி முற்றிலும் நீக்கிற சாமர்த்தியம் எந்த மருந்துக்கு இருக்குாதிகளுக்கு கிடையாது தற்காலிகமாக நீக்கிக்கலாம் அப்படி போல அந்த கோடி ஜென்மங்கள்ல செஞ்ச பாவகர்மங்களுக்கு தான் நம்ம திரும்ப வந்ததுன்னு ஒரு பால் இருக்கணும் நான் வந்த ஜென்மத்தில் எதுவும் செஞ்சாக்களும் இருக்கலாம் ஆனா முன்ஜென்மங்கள்ல செஞ்சிருக்கு ஒத்துக்கணும் அப்படி ஒத்துக்கிட்டாதான் அந்த மனசு சகலம் இல்லாம இருக்கும் துக்கம் இல்லாம இருக்கும் இல்லன்னு சொன்னாக்கா நான் இந்த ஜென்மத்தில ஜென்மம் ஒண்ணும் செய்யலன்னு சொன்னாக்கா அப்படி ஏன் வந்தது செயலி வந்தது அவன் செஞ்சா இவன் செஞ்சா அப்படின்னு சொல்லலாம் அப்ப துக்கம் வருது துக்கா சண்டை செஞ்சா செய்யும் அவன் செஞ்சான் இவன் செஞ்சான சண்டை வர வர தைரியம் புத்தியின் தைரியத்தால் பொருந்திய துயரையெல்லாம் மெட்டவும் செய்க்கும் தன்மை மிக அதிகமாக செய்கும் தன்மை இருக்குமே ஆனால் மேன்மை செய்ய தீட்சையாக கொஞ்சம் இருக்க சாதாரண தீட்சை இந்த விஷயம் பின்னணியில் இருக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா சமாளம் வராது மனசுக்கு அமைதி கிடைக்காது சாந்தி கிடைக்காது நோயை நோய மனசு வேற மனமானது அரிமானத்தினாலும் இருக்கப்படுகிறது அறியாமையாலும் இருக்கப்பட நோய் கர்மத்துக்கெல்லாம் செயல்பட்டு தான் போகும் செயல்படாம இருக்காது அப்ப என்ன சமாதான சமாதானம் பண்ணாதான் முடியும் நம்ம செஞ்சா நமக்கு வந்திருக்கு நினைச்சுக்கணும் தருவ தீமையும் நன்மையும் ஊழெடுத்து நம்ம நல்லது வரும்போது என்ன புண்ணியும் அதே போல் கெட்ட செய்யும் என்ன பாசுமா இல்லையா தருவ தீமையின் உயர்களை மேல் என்று தந்தியிடம் கூத்தரை கூத்தரின் தேவல் நச்சொருமகள் தேவல் அப்படின்னு பாட்டு வருது தருவ தீமையின் திமி போல நன்மையும் நமக்கு பாவத்தினால துக்கம் வந்தது கஷ்டம் வந்தது அப்படின்னு சொல்லணும் அதே போல புண்ணியம் வரும்போது கூட நாம் சோ வரும்போது புண்ணியத்தினா வந்து சொல்லணும் கெட்டிக்கார்தனம் சொல்லப்படும் என் கிட்டிகார்தான் இப்போ இந்த மாதிரி இருக்கேன்னு சொன்னாக்க அது கெட்டார்தனம் முன்னெங்க போச்சு இல்லை பின்னா நத்தங்கள் அறையும் போது அப்ப எங்க போச்சு அந்த கெட்டியார்த்தனம் அப்பவும் காணும் கர்மத்துக்கேடா கொடி பெறுகிறது அப்படின்னு வச்சுக்கணும் இந்த விசாரம் முக்கியம் மனதில் உள்ள கவலையில போக்குவரத்து தேவைப்படுது அதனால தான் எத்தையர் எழுதினாலும் இயங்கி அலையிடாமல் அத்தைய நீங்குபாய் அற்பமும் செய்தாமல் புத்தியின் தைரியத்தால் பொருந்தியெல்லாம் மெட்டவும் சைக்கும் தன்மை மேன்மை சேர் வீசியாக அப்படி இது சைத்தலுக்கு போய் சொல்லி முடிக்கிறார் சுத்த வேதாந்தும் சொல்லும் சத்தியம் என்பதாக சார்ந்திடும் நிச்சயத்தை ஒத்துழைப்பு சாட்சா வருவதற்கு ஏதுவான உத்தமென்று உரைப்பார் உண்மையை உணர்ந்தோரும் அதான் சிரத்தை அப்படின்னு சொன்னாக்கா அதில நம்பிக்கை விசுவாசம் இல்லை உண்டு ரெண்டும் நோக்கி வச்சுக்கலாம் ரெண்டும் இடங்களில் வேதாந்த நூலு சுத்தத்தை ஏதோ அது சுத்தம் பிரம்ம சுத்தத்தை சொல்லக்கூடிய வேதாந்த நூலும் சொல்லும் அந்த வேதாந்த சொல்லக்கூடிய பிரம்மத்தைப் பற்றி அதிசூட்சமான உபதேசம் செய்யக்கூடிய குருநாதருடைய வாக்கும் சத்தியம் என்பதாக சார்திரும் நிச்சயத்தை சத்தியமும் நினைக்கணும் உண்மை நினைக்கணும் குருவாக்கியம் குரு சாஸ்திரங்கள்ல நம்பிக்கை வைக்கணும் அப்படி நம்பிக்கை வைக்கலன்னு சொன்னாக்கா சில விசுவாசம் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னாக்கா பலன் கொடுக்காது என்னமோ சொல்றாங்க இதெல்லாம் நடைமுறைக்கு வருமா அப்படின்னாக்க அது வராது அனுபவமாக கண்டு சொல்லக்கூடிய குரு வாக்கியத்திலும் நம்பிக்கை இருக்கணும் அதோடு விசுவாசம் அது சிறந்த அப்படி சிரத்தை இல்லைன்னு சொன்னாக்க சமம் சமம் விடல் சைத்தல் இது நாளும் பலன்படாது அது இது பயன்படும் அப்படிங்கறதுனால அது நிச்சயம் அவசியம் பேச பெறணும் அப்படின்னு சொல்ற ஒத்துழைப்பு சாட்சா வருவதற்கு ஏதுவான அப்படி இருந்தால்தான் ஒத்துழை சாட்சாதம் வருவதற்கு ஏது காரணமா இருக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னாக்க இருக்காது அதனால உத்தம சிரத்தையென்றே உழைப்பர் உண்மையை உணர்ந்தோம் சத்வானம் அடைஞ்ச மீனவர்கள் ஏதாவது சிரத்தை கிழக்கணுங்கிறார் நம்பிக்கை பிரிதி அவசியம் இருக்கணும் அப்படி இருக்கணும் இருந்தால்தான் முன்னே சொல்லப்பட சாதனங்கள் பலப்படும் அதுக்காக சொல்ல உடல் சகித்தல் சொல்லியாச்சு என்ன சகிக்கிறது என்ன போன்ற ஒண்ணும் பெரியவாதனும் இல்லை அப்படின்னு இருக்கும்போது சாஸ்திர நம்பிக்கை வரணும் குரு சாஸ்திரங்களை நம்பிக்கை வைக்கணும் அப்படிங்கிற அப்படி செஞ்சாதான் முன் சாதனங்கள் பலப்படும் பலப்படாது முன்சாதனங்கள் கெட்டு போயிருக்கிறதுனால தான் சில தேவைப்படுது பலம் இல்லாதனால தேவைப்படுது ஆறும் ஒன்று படி சொல்லப்படுறது விசாரமா சொல்ற ஒன்னு சரி வரலா அடுத்தது அது சகாயம் ஒண்ணு இரண்டாவது மூணாவது நாலாவது இது வந்து ஒன்னுக்கு ஒண்ணுக்கு சம்பந்தங்கள் இருக்கின்றன சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாக்கா ஒன்னே சொல்லிட்டு போலாம் ஆறு பேருல சொல்றது காரணம் என்னன்னா சிறுக சிறுக சிறுக அந்த மனமான பரிபாரம் அடைதுன்னு அர்த்தம் தொடர்பு இருக்கு சங்கிலி மாதிரி தான் சங்கிலி சொல்லு அப்படி தொடர்பு இல்லைன்னு சொன்னாக்கா அந்த மன பரிபாலம் இல்லையானு அர்த்தம் ஆறு விதமா சொல்ல வேண்டியிருக்கு அப்படிங்கறது முன்னே சொல்லப்போட்ட விவே வயிறூ எட்டும்போது கட்டியாச்சு ஊத்தி ஆகணும் வெடிச்சிடும் தண்ணி ஊத்தி வெடிக்கணும் இல்லவா இருக்குமா தண்ணி ஊறணும் சிமிண்ட அப்ப பலப்படணும்னா எப்படி தண்ணி விட்டு இதெல்லாம் படிக்காமல் பலப்படுதோ அப்படி போல வேக வைராக்கியம் இடப்பண்ண சொல்கிறார்கள் அர்த்தம் வத்துவின் சாட்சா வருவதற்கு தான் சொல்லணும் சாட்சாத்காரம் வருவதற்கு இதுதான் காரணம் உத்தம சிறந்த சிறந்த மிக உயர்வு கொடுக்கிறார் என்று குறைப்பை உணர்ந்தோர் தற்பே சொல்கிறார்கள் என்றார் சுத்தமாம் பிரமத்தின் கண் சுழலுறும் சித்தம் தன்னை எத்தனம் ஜாதினாலும் என்றுமே ஊன்ற வைத்தல் சத்தியச் சமாதி என்றே சாற்றலாம் அகுதையன்றி சித்தமேகின்றவாறே செல்வது சமாதி என்றால் இப்போ சமாதி சமாதினா என்ன அர்த்தம் இந்த செவி சமாதி சமாதியம் சமாதானம் அர்த்தம் சமாதானம் சமாதானத்தை அதாவது சிரவணம் மனநம் இத்த பண்ற காலத்தினால பிரமத்தை பற்றிய அந்த மனசு அப்படி சிந்திக்கிற அந்த மனதை என்ன பண்ணுதுன்னு சொன்னா எத்தனம் யாதினாலும் என்றுமே ஊன்ற வைத்தல் அப்படி சிந்திக்கிறது பலப்படுத்தும் ஊன்ற வைத்தல் கம்பம் நட்டுட்டாக அப்புறம் ஜல்லி ஜல்லி போட்டு ஊன்ற வைக்கிற மாதிரி ஊன்ற வைத்தல் அர்த்தம் அப்படி ஊன்ற வைத்தல் சத்திய சமாதி என்று சாட்டலாம் அதான் சத்திய சமாதி உண்மையான சமாதி அதுதான் சமாதினா மனதுக்கு சமாதானம் சொல்றது அர்த்தம் சொல்றாரு திருவண பொருளைத்தானே சித்தம் சிந்திக்குமாறு சரதமா வைக்கவித்த சமாதானம் என்பது மேலும் அந்த சமயத்தில் பரமான காட்டணும் அந்த மனசுக்கு மனசு அப்ப இந்த சாஸ்திரத்துல இதெல்லாம் சொல்லியிருக்கு அதனால உனக்கு சமாதானம் சொல்லணும்னா இதுதான் அப்படின்னு சொல்லணும் கஷ்டம் வந்துருச்சு நம்ம போல யாரையா கஷ்டப்படுறாங்கன்னா உனக்கு கூட அதிக கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு காட்டணும் ராமாயணம் பாரதமெல்லாம் இருக்குது அதனால் தர்மராஜா அவங்க பாண்டவருக்கு கஷ்டப்பட்டதை விட யாரும் கஷ்டப்படுறதில்லை அதே மாதிரி ராமர் பதினாலு வருஷம் சக்கரவர்த்திமகன் பதினாலு வருஷம் கஷ்டப்பட்டாரு நலன் சக்கரவர்த்தி தான் அவன் சூதாடி அவன் ரெண்டு மூணு வருஷம் திரும்பப்பட்டான் சமைக்காரனாக போய் வேலை பார்க்குறான் பீமன் செமைக்காரனாக போகிறான் பாருங்கள் எப்படி இருக்கும் சக்கரவர்த்தியாக ராஜாக்களை பா ராஜபோக அனுபவித்தவங்கெல்லாம் கூலி வேலைக்காரனா போறான்னா என்ன அர்த்தம் அப்ப எப்படி இருக்கு மனசு அப்ப அதை விழுவா மற்றவங்களுக்கு பெரிய கஷ்டம் வந்துருச்சு அந்த கஷ்டத்துக்கு இது ஈடு ஆகுமா அது கவலையே இல்லை சரி கரமும் நமக்கு சேர்ந்து போச்சேன்னு செஞ்சுட்டு இருக்கார் அவர் சக்கரவர்த்தி ராசிமெல்லாம் பண்ண வரு எப்படி இருக்கு மனசு சொல்லுகிறோம் அப்படியா இந்த மாதிரி கஷ்டம் வந்துருச்சா சரி என்னவோ வர்றதுதான் என்ன பண்றது அப்பேற்பட்டவங்களுக்காக வந்துருக்கு நாம் நெம்மாத்தனும் அப்படின்னு நினைக்கணும் நினைச்சா அந்த மனசு ஓடி போயிடும் நமக்கு வந்த கஷ்டம் உலகத்தில் யாரும் வரல நினைக்கிட்டே மனசு தீர்மானும் தீர்மான கஷ்டப்படுத்தும் சித்தம் தன்னை எத்தனம் யாதினாலும் என்றுமே ஊன்ற வைத்தல் இந்த மாதிரி சமாதம் எந்த முயற்சினாலும் அதை பிரம்மத்திலேயே இருக்கின்ற மனதை ஊற்ற வைக்கணும் பிரபஞ்சமித்தையும் பரவச்சியான வந்த பிறகு லட்சம் கோடசனாக இருக்கிறேன் இந்த மாயை மயா காரியங்கள் எல்லாம் அங்கே லட்சம் பிரமத்தின் இடத்துல அந்த உபாதிகள தோற்றுகின்றன பரலாமடை இருக்கிறேன் அது இந்து உபாதியும் ஒன்று தான் அப்படிங்கிறதுனால ஒரு உபாதிக்கு ஒரு உபாதி கர்மானுசாரமாக உண்டு ஆத்மா ஈஸ்வரனுக்கு எந்த அடிஷ்டானமோ அதேதான் ஜீவனுக்கு அடிஷ்டானம் எந்த விதமான கடாக போல ஆனால் உபாதிகளே ஏட்டத்தாலம் உண்டு அது உபாதிகள்ல ராகத்வேஷங்கள் தாமக்கூறம் வரலாம் சாதக பாதம் இருக்கத்தான் செய்யும் அதிஷ்டானது கிடையாது அதனால அதிஷ்டான சுவரபந்தான் நானே உடைய உபாதியில் எனக்கு ஆக்கிரம் என்ன இருந்தது அஞ்ஞான காலத்தில் இப்போது கிடையாது மனசு துக்கமடைகிறது துக்கத்துக்கும் இப்போ நான் சாட்சியா இருக்கேன்னு பவான் வரணும் மன துக்கம் அடைதில்லை துக்கம் நான் அல்ல துக்கத்துக்கு நான் சாட்சி துக்கத்தை அப்பாற்பட்டிருக்கேன் அதிசாரமாக இருக்கிறேன் மனது அமைதியாக இருக்கா அமைதிக்கும் நான் சாட்சியாக இருக்கிறேன் எனக்கு அமைதி இல்லை மனதுக்கு அமைதி அதுக்கு நான் சாட்சியாக இருக்கிறேன் நான் எப்போதும் அமைதியோடைய வந்தேன் அப்புறம் இப்போதான் அமைதி வந்தது ஆத்மாவுக்கு எப்போது அமைதியுடையதுதான் அந்த அமைதி இன்னைக்கு நேர்த்தி வந்ததல்ல அது அனாதி அப்போ மனது அமைதியா இருக்க அப்படின்னு சொன்னா அந்த அமைதியான மனதுக்கும் நான் சாட்சியா இருக்கிறேன் ஐயோ கலக்கமா இருக்க மனசு கலக்கமா இருக்குமே அது நான் சாட்சியா இருக்கிறேன் அப்படி சாட்சியா இருக்கும் போது பிரிஞ்சது பிரிஞ்ச பிறகு அந்த கலக்கம் ஒண்ணும் பண்றதில்லை முன்னே அப்படி இல்லையா ஐயோ எனக்கு கலக்கமா இருக்கே எனக்கு துக்கமா இருக்கே அந்த ஆபாத பவன் அந்த கருத்து அபேதம் பவனம் எனக்கு சொல்லிவிடுங்க சொல்லிவிடு முதல் பதிவு இருக்கிறது இல்ல அப்புறம் அழுத்தம் இருக்கிறதுனால மனதுக்கு கலக்கம் துக்கம் இருக்குன்னா அந்த துக்கம் கலக்கமுடிய மனசு நானும் அல்ல அதுக்கு இருக்கிறேன் ஐச்சார பாகனம் அது ஐச்சாரமாகிய நான் பரிச்சன அல்லன் நான் அபரிச்சனன் எங்க இருந்த வேகமா இருக்கின்றமசரவண்ண அப்படின்னு சொல்லும்போது அந்த கலக்கமானது பின் வாங்கும் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அமைதி அடைஞ்சிருக்கு ஏன் அம்மையடைது ஆதரவு இல்லாத சப்ளை இருந்தாலும் பேரன் சுத்தும் இல்லைன்னா பேரன் சுத்தம் இருக்குது பேரன் சுத்தமா சுத்திக்கிட்டே இருந்த வேகமா நிறுத்திருங்க அப்புறம் என்ன பண்ணு திடீர்னு நிக்காது கொஞ்ச நேரம் கழிச்சு நிக்கத வேகமே இருக்கு அப்படி போல தீவிரமா கவலைகள் துக்கங்கள் வந்து ஆத்மாக்கு வாபஸ் வாங்குறீங்க அப்புறம் இல்ல கண்டு வந்துகிட்டே இருக்கட்டும் நீ அது நிக்குமா ஓடிக்கிட்டே தான் இருக்க விடுவிடி ஓடும் அது போல நீங்க ஐயோ எனக்கு வந்துருச்சு எனக்கு வந்துருச்சு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க வந்துட்டே இருக்கும் ாலும்காது இருக்கும் அது துக்கப்படையாளம் வெளியில் உடம்புல இழக்கி போயிடும் ஒரு சோகம் தோற்றம் அகத்தினால முழுத்த தெரியும் ஒரு சோகம் தோற்றம் அப்படி இதெல்லாம் சமாதானமானு பேரு இப்படி விசாரம் பண்ணணும் அதனாலதான் அப்படி சொல்றாரு சத்திய சமாதி என்று சாற்றலாம் அகுதி அன்றி அப்படி இல்லாமல் சித்த மேகின்ற வாரேசை சமாதி என்றால் மனு போன போக்கிலே போயிருமான் அது சமாதானம் பேர் இல்லை அதுக்கு அது மனுராஜ்யம் பேர் சமாதிங்கிறது எங்கே சமாதானமான பேர் சமாதான சமாதியும் சமாதானம் என்ன அர்த்தம் அதுக்கு விளக்கம் முடிவு அர்த்தம் சமாதானம் விளக்கம் விளக்கம் கொடுக்கிறதுனால விளக்கம் தான் வடமொழி சொல்லுக்கு தமிழ விளக்கம் தான் அர்த்தம் ஆனா விளக்கம் மரியாதை இல்லாம போச்சு ஞானம்ங்கறத மரியாதை இருக்கு அகங்காராதி ஏதவாம் தேகம் ஏ பந்தம் எல்லாம் தீதரு ஞானத்தாலே தீர்ப்பதற்கு செய்தல் ஏதவின் மூச்சுத்தன்மை என்று கூறிடுவார் என்று கூறிடுவான் என்றே விடலாம் மூச்சு சொல்றார் மூச்சத்தை ரெண்டு பாடு கொடுக்கிறார் இது என்ன மூச்சத்தை ஏ வேணுன்னு சொன்னாக்கா உண்மை சொல்லப்பட்ட விவேக வைராக்கிய சமரச சம்பத்தி சொல்லப்படும் மூணு சாதனங்களுக்கு மோஷ இச்சை தீர்மில்லைன்னு அது அப்படியே போயிடும் நலி போயிடும் அதுன்னு சொல்லார் ரெண்டு பாடலும் ஆதியில் அஞ்ஞானத்தால் ஆகிய ஆகங்காராதி ஆதினா அனாதியான்னு அர்த்தம் அனாதியா வாசனையால் அடைந்தது ஆசாமரிணம் அந்த ஆதி வந்த அந்த அஞ்ஞானம் அஞ்ஞானத்தாலாகி அகங்காராதி அதனுடைய காரியம்தான் ஆகாரம் மனமுச்சித்தம் அகங்காரம் சொல்லக்கூடிய அகங்காரம் ஏதவாம் தேகம் ஏறாய் அந்த காரணம் முதலாக சைத வரைக்கும் இந்திரியங்கள் பிராணங்கள் சுடுசேரம் எல்லாம் எய்திய பந்தம் எல்லாம் இதனால் நாம் பந்தப்பட்டிருக்கிறோம் தீதரு ஞானத்தாலே தீர்ப்பதற்கு இச்சை செய்து இப்ப என்ன செய்யணும் இப்படி எல்லாம் வந்ததுல கஷ்டப்படுறமே விமோசனம் இல்லையா என்று சொல்லும்போது அவர் தத்வானம் போகும்ங்கிற சாஸ்திர பிரமாணத்தை வைத்துக் கொண்டு முடி பண்ணணும் அதனால குற்றமில்லாத ஞானத்தினால்தான் தீர்க்க முடியும் என்று ஆசை வைத்தல் இச்சை செய்தல் அது என்ன பேர் அதுக்கு ஏதம் ஏலும் மூச்சுத்தன்மை என்றிட என்றிட என்று கூறலாம் என்று குற்றம் இல்லாத மூச்ச இச்சை அதுதான் அதாவது மூச்சு மூச்ச இச்சை உடையவனின் மூச்சுத்தன் பேர் ஞான உடையவனும் ஜிஞாசு பேர் மூச்சுத்தன்மை பெயர் குற்றம் இல்லாத மூச்சுத்தன்மை அது எவ்வளவு திடம் இருக்கோ முன் சாதனங்கள் திடப்படும் என்ன திடப்பட என்று கூறலாம் அன்றையாசு ஆகவே மூச்சுத்துவம் தீவிரமாக இருக்க இருக்கத்தான் முன் சாதனங்கள் எடப்படும் அர்த்தம் அதனால கடைசியில உங்க சுத்தம் வச்சார் எந்த ஒரு கட்சி தலைவர் கட்சி தலைவர் பலமா இருந்தவர் தான் கட்சிக்கு வெற்றி கிடைக்கும் படை போர் எத்தனை இருந்தாலும் கூட போறது தளபதி இருக்கானே அவருடைய சாமர்த்தியம் தான் வெற்றி என்னைக்கு முக்கியம் இல்லை என்னைக்கு இல்லைன்னாலும் கூட அவன் சாமர்த்தியம் தான் அதனால தலைமை உள்ளவர்கள் எப்படி இருக்காங்களோ அதை பொறுத்த வெற்றி சொல்லப்படும் அதே இங்கே மோசிக்க தலைமை மற்ற முன் சாதனங்கள்ல தொண்டர்கள் மாறித்தான் எவ்வளவு தீவிரம் இருக்கோ அவ்வளவு அவ்வளவு அது பலப்படும் இளஞானிய அகங்காராதி ஏதமாம் தேகம் ஈரா எந்த இதரு ஞானத்தாலே தீர்ப்பதற்கு இச்சை செய்தல் ஏதமின் ஊற்றுத்தன்மை என்று கூறிடலாம் என்றேன் மறிய ஊற்றுத்தன்மை மந்தமத்தி மதேனி பெருகிய விரதியாலும் பெரும் சம மாதியும் ஒருவர நருளினாலும் குறைவர வளர்ந்துதாலும் பருவமேயிடில் வாழாகா பயணியே நல்கும் என்றேன் விவேகாமணி முப்பத்தி ரெண்டாவது பாட்டு இதுவரைக்கும் அதாவது சாதனை வந்தார் விவேக வைராஜ்யம் சமாசி சந்தை பத்தி ஊச்சத்தும் என்று சொன்னார் பத்தி இப்ப ஆரம்பிக்கிறார் மூச்சத்துக்கு ரெண்டு பாட்டு கொடுக்குறார் அதாவது மோட்ச உடையது மூச்சத்து அதில் அஞானத்தால் ஆகிய அங்கார ஆதி ஏதான் தேகம் ஈராய் எய்திய பந்தம் எல்லாம் அஞ்ஞானத்தால் வந்து அகங்காரால் அது ஏதனில் தேகம் ஈராய் உற்றம் தேகம் முடிவாக எய்திய பந்தம் அனைத்தும் தீதரு தீர்ப்பதற்கு இச்சை செய்தல் குற்றம் இல்லாத ஞானத்தாலே தீர்ப்பதற்கு இச்சை செய்தல் ஏதெனில் மூச்சுத்தன்மை என்று கூறலாம் சொன்னார் தத்துவ ஞானத்தினால அந்த அஞ்ஞானத்தை நாசம் செய்வதற்கு ஆசை வைத்தல் தான் இங்கே மூச்சத்து ஆசைதான் எல்லா ஆசைதான் ஒருத்தர் ஒரு ஆசை இருக்கு அதில் இது ஆசை முடிஞ்ச ஆசை இது ஜோல் செய்யத்தக்க ஆசை அதனால ஆசை மருகிய மூச்சுத்தன்மை அப்படி சொல்லக்கூடிய அந்த பொருந்திய இருக்கின்ற மூச்சு மூச்ச உச்சியாகிய அந்த தன்மையானது மந்த மத்தியமே தேவணும் சில பேர் மந்தமா இருக்கலாம் மத்தியமா இருக்கலாம் அப்படி இருந்தாலும் கூட பெருகிய விரதியாலும் பெரும் சம மாதியாலும் தீவிரமான வைராகி இருக்கணும் சமசமாதி அதாவது சம சாஸ்திரம் பத்தி மூச்சத்துவம் இதெல்லாம் தீவிரமாக இருக்கணும் அப்படி இருந்தாக குருவருள் குருவரள் அழுதினாலும் தான் சரணாகி அடைந்த குருவனுடைய கிருவையும் இருக்குமேயானால் குறைவர நிறைவாக வளர்ந்து அது படிப்படியாக விருத்தியடைந்து காலம் பருவ மேதீரில் பருவ காலாத பக்குமா அழிமையானால் வாழாக எழுதவாக போகாமல் பயனையே நல்கும் அல்லையாசை அது பயன் தரும் எல்லாம் எடுத்தோடனே யாருக்கும் தீவிரமா வந்துருல்ல ஒரு தீவிரமாக இருக்கா இருக்கா முன்ஜென்மங்கள்லாம் செஞ்சதான் அர்த்தம் செய்யாமல் தெரியும் யாருக்கும் எதுவுமே அமைப்பு சிரகச் சிறுகத்தான் பரணாமடைந்து பரணம் வந்து சொல்லப்பட்டிருக்க ஒழியும் தான் சொல்லப்படலை பிராணங்கள்ல திடீர்னு வர்றாங்க போறாங்களே மகறாங்க புதிய மாறாங்கன்னா அது கூட அதே வேகமான பரிணாமம் நடத்தினாது திடீர்னு வர்றாங்க போறாங்களே வேகமா பரிணாமம் வண்டி இங்கிருந்து ரெண்டு சக்கர வண்டி சைக்கிளில் போனமுன்னா சேலத்துக்கு எவ்வளவு நேரம் போறோமோ அவட சீக்கிரம் முன்னும் விஷயம் வெளில போகலாம் இன்னும் காலை பச போகலாம் இன்னும் விமானத்தில் போனால் நினைச்சுக்கணும் போயிடலாம் எப்படி போகணுமுன்னா ஒரு வேகம் தீவிரம் இல்லன்னு முடியுமா எங்கேயுமே இன்னும் வெளிநாடு ராக்கெட்டு வேலை போன இன்னும் வேகம் அதிகம் அப்ப எப்படி வேகத்தை கொடுத்தாதான் ஒரு இடத்துல கிளம்பிய வேகம் இல்லன்னா எங்கயும் போக ராக்கெட்டு வேக அதிகம் சீரமான வரதா காட்சிக்கு உடனே மறைஞ்சிடறாரு என்ன அர்த்தம் அவளை வேகம் தீட்டு பண்ற உடனே கல்லு மண் அல்ல மனுஷன் தீட்டு பண்ணாங்கன்னா அது வேகம் அவ்வளோ சீக்கிரம் உற்பத்தி ஆகும் தோட்டம் உண்டாகும் வேகம் தான் காரணம் பரிணாமத்தையுடைய தீவிரம் அப்படி மாதிரி சாமர்த்தியம் அதுதானே தவிர பரிணாமம் அடையாமல் எந்த ஒரு காரியமும் நடக்காது என்ற உருவம் தோற்றம் தீவிரம்தான் காரணம் ால பெலாம் மறுவிய மூச்சுத்தன்மை மந்த மத்திய உதயனும் பெருகிய விரதியாலும் வைராக தீவிரம் இருக்கணும் பெரும் சமமாதியாலும் சமசம்பி இதெல்லாம் தீவிரமா இருக்கணும் குரு அருள் வெறிய அருளினாலும் ஈஸ்வர கிருபை குருகிருபை இதெல்லாம் நமக்கு இருக்கணும் குறைவர வளர்ந்து காலம் பருவ மெய்திடின் அது அப்படியே படிப்படியாக வளர்ந்து வருவதும் பருவ காலம் பக்கு வறுமையானால் வாழாக விருதாவாக போகாமல் பயணியே நல்கும் அது பலனே கொடுக்கும் சொல்லுது ஜீவனுக்கு முயற்சி தான் பிரதானம் அவனுக்கு லவ்ய காரியங்கள் அதுதான் ஆன்மீக காரியம் அதுதான் இந்த இடத்துல ஆத்மயானம் அடையும் பொருள் முயற்சி ஒன்று நடக்கும் மூச்சுத்தன்மையை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படி அனுபவாக உடனே வெற்றி கிடைக்கல சொல்ல முடியாது லௌகிகாரியங்கள் உடனே வெற்றி கிடையாது காரணம் பாவ கர்மங்கள் ஜென்மம் செஞ்சு இருக்கும் அது தடப்படும் அதே போல இங்கேயும் பாவ கர்மங்கள் இருக்கலாம் தடப்படத்தான் செய்யும் அதனால தடப்பட்டதுனாலேயே பின்வாங்கப்படாது அப்படி மீண்டும் உயர்ச்சி பணம் தான் வேணும் அப்படியே பல காலம் இந்த ஜென்மே பத்து வேணா அந்த ஜென்மக்கூட தொடர வேண்டியது அப்படி செய்யும் போது அது பணத்தை வரும் என்று சொல்லப்படும் அதனால முயற்சி முக்கியம் அந்த முயற்சி லவ்ஜியத்திலும் செய்யலாம் ஆன்மீகத்திலும் செய்யலாம் இன்னும் உலக நிலையத்தன இருக்கும் எல்லாம் செய்யலாம் ஆனாலும் அந்த முயற்சிக்கு பலன் வரும்போது அது நல்ல பலனா இருக்கணும் தீய பலனுக்கு முயற்சி பண்ணலாம் அது கேள்வி துக்கம் கொடுக்கும் நல்ல முயற்சியா இருக்கும் வேணாலும் சுகத்தை கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சு செஞ்சா அதுக்கு லாபம் அதுக்கு மூச்சத்தன்மைங்கிறது விவேக வைராக்கியம் சமரசம்பத்தி மூச்சத்துவம் அதாவது வைராக்கியம் மூச்சத்துவம் என்று சொல்றது இந்த மூணு சாதனங்களுக்கு பிறகு நாலாவது சாதனமாக மூச்சத்துவம் இருக்கு அது தீவிரமாக சொல்ல அது இருந்தாலும் திடப்படும் முதல்ல விவேக வைராக்கியம் விவேகம் வர்றது சாஸ்திரத்தினால வருது அப்ப தேவையில் ஆரம்பத்தில் படிக்க படிக்க ஓ அப்போ அப்படி என்ன மித்திய வச்சு நான் பிடிப்போம் அனைச்சி விடுவோம்னு என்ன வரணும் அப்புறம் இது திடப்படுது வைராக்கியம் வேணும் ஒரு படிப்படியாக சம சமந்தமான சமாதானம் சிறந்த என்று சொல்லக்கூடிய ஆறு சாதனங்கள் ஒன்று போல தடம்புள்ளது அப்போ ஒரு தரப்புள்ள ஒரே சாதனம் அது ரெண்டும் வளப்படாத அந்த ரெண்டும் இடப்படும் இதே வைராக்கியம் இந்த மூணு திடப்படம்னா மோசிக்க தீரம் அது தீரம் இருந்தாலும் அது திடப்படும் மூணு திடப்படும் இப்ப நாளும் சேர்ந்த பிறகுதான் சிவனம் பண்ணாலும் தீரம் இருக்கும் காலம் இருக்கலாம் அறுபட்டம் இருக்கலாம் முக்கால் திட்டம் முழுது திட்டம் இருக்கலாம் திருவண்ணாத தீவிரம் இருக்கும் திருமணத்திலே தீவிரம் இருந்தால் மனத்தில் தீவிரம் இருக்கும் மனம் தினித்யாசனம் அப்புறம் விசாரத்தில் தீவிரமாகும் தீவிரமானதான் ஞானம் கிட்டும் தீவிரம் தீவிரமில்லாத விசாரத்தில் ஞானம் கிட்ட கிட்ட அதனால வேகம் இங்கிருந்து கல் போறமுன்னா இப்படி வரைஞ்சா போலாது வேகமா இருந்தாலும் போய் அடிக்கும் இல்லாம போறப்பட்ட வேகமா விட்டாதான் சொல்ல அந்த ஸ்பிரிங்க பலமா இருக்கணும் இங்கே எல்லா இடத்துல வேகம் வேகம் இருந்தால்தான் குறிப்பிட்ட இடத்துக்கு போய் சேர்ந்து அந்த தீவிரமான முயற்சி இருக்கணும் விசாலம் பண்ற காலத்தில் தீவிர மரத்துக்கு பின்னணி துணைக்காரங்கள பலமா இருக்கணும் அம்புக்கு புலப்படுதுன்னா அம்பும் திடமா இருக்கணும் வில்லும் நல்லா தான் இருக்கணும் அந்த நான் கயிறும் வலுவா இருக்கணும் எடுத்தா அறுதி பச்சை என்ன பண்றது அப்புறம் இழுப்பவன் கைப்பலமும் வேணும் இவ்வளவு இருந்தால்தான் அம்ப லட்சத்தி ரூபாய்க்கு புறப்படும் புறப்படுமா அப்படி போல இவ்வளவு சாதனம் இருந்தா அந்த லட்சியம் போறதுக்கு இருக்கிற மாதிரி கீழ் சாதனம் சாதகமா அனுகூலமா இருக்குமே ஆனால் அது உஷாரம் தேவரம் தீவிரம் இருக்கும் அப்ப விஷயத்தான் இத்தனை வருஷம் படிச்சு நமக்கு இல்லையான்னு சொன்னாக்க மந்த நிலை இருக்குன்னு அர்த்தம் தீவிரம் இல்ல அவ்வளவுதான் மந்தமா இருக்கு சரி மந்தம் இருந்தாலும் அது லாபம் தானே ஒண்ணுமில்லாத கா அழகா உள்ளாக்கான மாதிரி இதுவரைக்கும் முதலுக்கு முந்திர கிடையாது இல்ல இப்ப வந்திருக்கா இல்லையா அது லாபம் தானே ஓ பா அதாவது வேலை இல்லாதவங்க வேலை கிடைச்சு வச்சுக்கோ சம்பளம் கம்மியானாலும் வேலை கிடைச்சி சம்பளம் கிடையாது சும்மா சுத்திட்டு இருந்தேன் கடன் சின்ன இருந்தேன் ஒரு வேலைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க என்னையா ரூபாய் சம்பளம் ஆயிரம் ரூபாய் வரைக்கும் லாபம் தானே இப்போ அப்புறம் மேல் போக போக அதிகமா கிடைக்கலாம் கிடைக்கலன்னாலும் கூட கிடைச்சு லாபம் அப்படி போல ஞான சாதனங்கள்ல எது முயற்சி பண்ணா இது நஷ்டம் ஒண்ணுமில்ல இது முதலீடு ஒன்றும் கிடையாது இப்ப என்ன முதலீடு மனசு தான் முதலீடு புத்தி சக்தி வைராக்கியம் வே வைராக்கியம் இதுதான் முதலீடு இது காசு மனம் இல்லை மனசு சம்மதிக்கணும் சோழ விஷயத்தில் செய்யணும்னா பணம் சம்மதிக்கணும் பணம் இருந்தாலும் சோழ காரியம் முடியும் இது சூழ்ச்சம் மனம் சம்மதித்தாதான் நஷ்டமே கிடையாது லாபம் உண்டு முதலும் வேண்டியது இல்லை முதல வியாபாரம் தான் ஆனா மனசு சம்மதிக்கணும் இது சம்மதிக்கிறது இல்லை வெளியுறவுகாரங்களில் பணம் வேணும் அங்கேயும் மன சம்மதிக்கணும் ஆனால் பணம் இருந்தாக பலன் வந்து எதிர்பார்த்த வாரம் கிடைக்கும் நிச்சயம் இல்லை ஏன்னா ராகுதேசம் இருக்கில்லை ராகு தேசத்தின் அடிப்படையாக சுகதுக்கம் தாரதமும் இருக்கும் இங்கே ராகுத் தேசம் மற்ற போறதுனால அந்த சுததுக்கத்தில் தாரதமும் இருக்கிறது இல்லை ராகுதேசம் கிடையாது அது நீங்கி போறதில்லை அதனால கிடைத்தவர் திருப்தி ஏற்படும் இவ்வளோ வேலை இருக்கு விடுபட்ட அதனால்தான் முயற்சி பண்ணுங்கோ அது மந்தமா இருந்தாலும் மூச்சத்தும் தீர்மடையும் மோதிய விரதியோட உத்தம மூச்சுத்தன்மை தீதியாதவனிடத்தில் தீவிரமாயிருக்கும் கோதிலாதவனிடத்தே கூடிய சமதமாதி நீதியான் தன்பலத்தை நிகழவே நல்கும் என்றே இப்போது தீர்வு முயற்சிப்பை சொல்றார் அடுத்ததுல மந்த மூச்சு சொல்ல போறார் லட்சணங்களை தெரிஞ்சுக்கோங்க கூடிய வைரல விவேக வைராக்கியம் சமர மூச்சு எல்லாம் சேர்த்துக்கணும் மூணு சேர்த்துன பிறகு உத்தம மூச்சத்து லட்ச தன்மை எப்படி இருக்கு நீரில்லாத எல்லத்தில் தீவிரமாக இருக்கும் வந்த தீவிர மூட்சத்துவம் அந்த மோட்சே தீவிரமா இருக்கு அவரிடத்தில் எப்படி இருக்குன்னு சொன்னா கோதிலாது அவளிடத்தையே கூடிய சம சமாதி குற்றம் இல்லாமல் இருக்கின்ற சமம் தமிழ் மடல் செயல் சமாதானம் சத்தேன்னு சொல்லக்கூடிய மூன்றாம் சாதனமானது நீதியான் தன்பலத்தை நிகழவே நல்கின்ற அந்த சமதமாதினுடைய கிரமம் எதுவோ அந்த கிரமமான பலத்தை அது நிகழ நல்கும் வெளிப்படுத்தும் அது என்ன வெளிப்படுத்தும் ஞானத்துக்கு தீவிரமாக சகாயம் பண்ணுவோம் அர்த்தம் தீவிர உச்சுக்கு இந்த நிலை என்று சொல்லி மந்திர உச்சுக்கு எப்படி இருக்கு அடுத்தவா சொல்ற பண்ணைய விரதியோட பற்றிய உமூச்சுத்தன்மை மன்னிடா தேவனிடத்தில் மந்தமாய்த்தானிருக்கும் அன்னவானிடத்திற் சாந்தி பாசமாக பின்னிலு மறுதேசத்தில் தோன்றிய தோயமே போல் முதன்பாட்டில் தீர மூச்சு எப்படி இருக்கும் சொல்றார் நீதியாம் தன்பலத்தை நிகழவே நல்கும் அவருடைய தன்னுடைய சாமர்த்தியத்தை வெளிப்படுத்தும் என்ன இப்போ இவருடைய சாமர்த்தியம் எப்படி வெளிப்படுத்தும் சொன்ன பண்ணிய விரதியோடு அபியசித்த அந்த வைராக்கியத்தோடு பற்றிய உமிச்சுத்தன்மை அது சம்பந்தப்பட்ட மோட்ச இச்சையானது மன்னிடாது நிலையில்லாமல் எவனிடத்தில் மந்தமாய் தான் இருக்கும் குறைவாக இருக்குமோ அன்னவனிடத்தில் அப்படிப்பட்ட இடத்தில் சாந்தியாதி முன்னே சொல்லப்பட்ட சாந்தி ஆகிய சமாதி சட்ட சம்பத் முதலானவர்கள் எல்லாம் ஆபாசமாக மறுதேசத்தில் தோன்றிய தோயமே போல் துண்ணிடும் என்ன இருக்கு மந்த அதிகாரிகிட்ட இருக்கிறது போல தோற்றம் வெளிப்பாடு மருதேசம் அதாவது பூமியில தண்ணி இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும் வழிய அந்த தண்ணியானது குளிக்க உதவாது போல இங்கேயும் பழப்பி வராது இதான் மந்த உள்ளது மந்த மூச்சு தந்தைக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஆனா துக்க நீடிக்கல எல்லாம் படிக்கலாம் பாடம் சொல்லலாம் ஊர்ல நல்ல பேர் வாங்கலாம் ஆனாலும் இங்க துக்கம் போறதில்லை கால ஜலம் போல குணபூஷண மாதிரி குணபூசணம் எல்லா வித்தியெல்லாம் அன்னவன் இடத்தில் சாந்தி ஆதி ஆபாசமாக தின்னிடும் எப்படி மருதேசத்தை தோன்றி தோயமை பேப்பாங்கன்னா ஜலம் தண்ணி போயும் கால ஜலம் போற தோற்றம் ஆனா காறிக்கு பயன்பட காய் பயன்படாமல் போறதில்லை முயற்சி பண்ணா மேல போலாம் என்ன இந்த பிரம்மசத்தியம் பிரபஞ்சம் மித்தியங்கிற ஞானம் மற்றவங்க அது லாபம் தானே மொழிபாயங்களுக்குள் பக்தியே மிகவும் மேலாய் பதலாம் அவுதே தென்னில் நித்தம் சொற் ரூபம் நிகழ்த்திய அனுசந்தானும் ஆகும் என்றே பவரும் வேறுபரமோ நடந்தோடாமணியிலே முப்பத்தி அஞ்சாவது பாட்டையும் இதுவரைக்கும் சாதன சேட்டையை பற்றி விளக்கினார் அதுதான் சாதனம் சாதனமின்றி ஒன்றே சாதிப்பால் உலகில்லை என்றார் சாதன கருவிகள் தான் ஞான சாதனங்கள் இது மற்றது ஒரு லௌகீக சாதனங்கள் சாதனங்களை பற்றி ஒவ்வொரு சாதனத்திலும் ஒரு பாட்டாக முடிச்சு கடைசியில் மூச்சத்துவத்தையும் ரெண்டு பாட்டு முடித்தார் அது மூச்சத்துவமானது தீவிரமாகவும் மந்தமாக இருக்குன்னு ரெண்டு பாட்டில் சொல்றார் தீவிரமாக இருந்தால் அந்த இந்த ஜென்மத்திலேயே இந்த பிறவிலேயே ஊற்றி அடையலாம் மந்தமாக இருந்தால் வளர்த்து கொள்ள வேண்டும் அது எப்படி இருக்கும் காமல் போல தோட்டம் இருக்கும் அது பலர்த்து வருதுனா இன்னும் நாளாகும் என்ற அர்த்தம் அப்படி இருக்கிறதுனால மந்தமாக இருந்தாலும் தவறில்லேன்னு முன்பாட்டில் சொல்றார் அது அப்படி இருந்தாலும் கூட அது குருவர் குருவரை நழுதினாலும் குறைவரை வளர்ந்து காலம் பருவம் எழுதினின் வாளாக பயணியை நல்கும் என்று மருவிய மூட்டுத்தன்மை மந்த மத்தி மதியனும் அல்ல மந்தமாக இருந்தாலும் இருக்கலாம் மத்தியமாக இருந்தால் இருக்கலாம் காலப்போகல் அது விருதி ஆகும் செடியானது முளையிலிருந்து கிளம்பி அவ்வொண்டு வெளியே வந்தேன்னா அதோ முடிஞ்சு கூடதில்லை அது வளர்ச்சி அடையும் அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் தண்ணி ஊற்றினா செய்யணும் உரம்பும் செஞ்சாக்கா வளரும் வளர்ந்து கடைசியில் காலப்போக்கில் பலன் கொடுக்கத்தான் செய்யணும் அவசரப்பட்ட நடக்கிறது அப்படி போல மந்திரிகாரியாக இருப்பானேனால் ஒரு காலப்போக்கில் மத்தியமாக தீவிர தீவிரமாக வர முடியும் அதுக்கு முயற்சி பண்ணாதான் முடியும் ஒன்னால் நாளில் முடியிற காரங்களில் தீவிரமாக இருக்கிறவங்களை கூட முஞ்சிய மந்திரி முயற்சி பண்ணி தான் விட்டு தொடருது எனக்கு ஆசிரம் என்ன ஆரம்பது அல்லாது அதனால அந்த நிலையை சொன்ன பிறகு இப்போ இதுல மோட்சமடைய பக்தி கிரமம் சொல்ற மோச்சமடையன்னா எப்படி சொல்றாருன்னா அதுக்கு பக்தி கிரமமா சொல்லணும் உலகத்தில் பக்தின்னு சொன்னாக்க அதாவது ஆரோக்கியத்தில் உள்ள இருக்கக்கூடிய மூர்த்தங்கள் வடிவத்தை வழிபாடு செய்த பக்தின் ஒரு கருத்து இடமாக இருக்கு அதான் துவர மதங்கள் எல்லாம் பக்தி நான் பொதுவாக என்ன அர்த்தம் சொல்லுக்கு பற்றுதல் அர்த்தம் பட்டி நிறைய எதை பற்றி நிற்கிறது கீழான ஒரு பொருளா இருக்குமே ஆனால் உபாதியா இருந்தால் மேலான உபாதியை பட்டி நிற்கிற கீழே கீழான கீழே பற்றி நிற்க மாட்டான் யாரையும் மேலதான் பற்றுவாங்க அர்த்தரம்ிழ பட்டுவாள்த்தி என்ன பண்றது தேசபக்தி பதிபக்தி சனி பக்தி எல்லா பக்திகளும் தான் கொண்டாடு சில பண்ணு கேட்கலான் சனி அர்த்தம் ஏன் அவன் கேட்டுக்காரியா இருப்பா ஒண்ணு ஒண்ணு இருக்காது வேற என்ன பண்றது மனபக்தி ஏன்னா தனக்கு மிஞ்சியது அர்த்தம் ஆகவே தனக்கு மிஞ்சின வருஷத்து மேல தாழ்ந்த வருஷம் பற்றி கொள்வது எதுவும் அது பக்தியின் பேர் இது இலக்கணம் அப்படி இருக்கிறதால இந்த இலக்கணம் படித்த இங்கேயும் பார்க்கணும் உலகத்திலே பக்தின்னு சொன்னாவே மூர்த்திகள் பாரு பக்தி இன்னும் ஒரு கருத்து நிறைய இருக்கு திடமா இருக்கு அந்த மூர்த்திகள் பலவிதம் அப்படிங்கிற கருத்து இருக்கு அதே கற்று கருத்து தான் ஆனாலும் இங்க அதிஷானத்தை படுவதுன்னு அர்த்தம் ஆரோக்கத்தில் பற்றி கொண்டா கூட மொழி உபாயங்களுக்கு ஏழுக்கள் எத்தனை துயமத்துக்காக நான் பக்கம் வந்துட்டாரே நினைக்கிறாங்க எப்படி பக்திய நிகழ்வு மேலா பகரலாம் சொல்லலாம் தப்பு இல்லை அவரு ஏதென்னில் எப்படினு சொன்னா நித்தமும் நாள்தோறும் சொரூபம் அதாவது தன்னுடைய பிரகாச வடிவமா இருக்கின்ற வடிவம் சொச்சம் வடிவம் பிரகாசம் சொச்சு ரூபம் அறிவடிமா இருக்கின்ற தன்னுடைய வடிவம் இருக்கு அதில் நிகழ்த்தி அனுசந்தானம்தான் அதுல எப்போதும் தொடர்ந்து சிந்தனை அனுசந்தானம் தொடர் சிந்தனை தொடர் சிந்தனை தான் இங்கே ஆகும் என்றே பகர்வர் பரமணந்து யார் சொல்றாரு சாதாரண மக்கள் அனுபவிசாலிகள் அந்த ஞானத்தை அடைந்த இடஞ்சானிகள் சொல்கிறார்கள் வியாசர் வால்மீகி என்னஹர் இப்படிப்பட்டவர்கள் சொல்லுகிறார்கள் அர்த்தம் அப்படி சொல்றதுனால கருத்து இந்த பக்தி தான் சிறப்பு என்ன அர்த்தம் அனுசந்தானம் தொழில் செய்யணும் செய்யறது பக்தி தான் ஒரு மணி நேரம் என்ன தொழில் சிந்தனை தொடர்ந்து அதே சிந்திக்கிறோம் பக்தி இல்லையா பக்தி மாதிரி தெரியறது இல்லை தெரியுதா மக்களுக்கு என்னவோ படிக்கிறாங்க லௌகிக படிப்பு வேற இந்த படிப்பு வேற ஆன்மீக படிப்பு இது என்ன பக்தி அகிஷ்டானத்தை படி இருக்கும் ஹான சிந்தனை பண்றோம் அவர் சிந்தனை பண்ணும்போது அந்த அதிஷானத்தினுடைய அளவு கிடைக்கிறது இது லௌக மக்களுக்கு அதான் அதனால் தவறு அவங்க அளவுக்கு அதான் ஒரே உடன்பாடு இங்க ஆன்மீகத்தில் வேதில் அந்த உடன்பாடு இல்லாது அப்ப கூடாதுன்னு சொல்லுவா கூட சொல்லியா பெருச பட்டும் சிறிசு பெருசா பற்றி நிற்கணும் வேற வழி அது அதே போல இங்கேயும் பற்றி நிற்கணும் ஆனால் எதனும் போட்டு நிற்கிறோம் உலகத்தில் அவருடைய இஷ்ட சித்திகள் நிறையா நிற்கிறாங்க ஒருத்தர் பட்டி மாதிரி இட்ட சித்திகள் கோரிக்கை இருக்கும் நிறையா பண்ணி நிற்கிறாங்க அதே போல இங்கேயும் காலபுரமாகிய ஈஸ்வரனை பற்றி நின்று அதிஷ்டானத்தை பார்க்கணும் அதிஷ்டானத்தின் ஏகத்துவம் அடைகிறதுக்காக ஈஸ்வரனை பட்டி பக்தி பண்றது கோரிக்கை தான் வீடு வாசல் வேணும் நபு நகரம் வேணும் இத லகத்தில் உள்ள பக்தி பக்தி கோரிக்கைகள் இந்த கோரிக்கை அதையும் சொல்லுது என்ன கேட்குறோம் உடைய அதிஷ்டானம் எதுவோ அதே உடைய அதிஷ்டானம் இதுக்கு ஏகத்து வந்தான் சொல்லப்பட்டிருக்கு அத்தனையோ நிலை கொடு என்ன கோரிக்கை எப்படி கோரிக்கை எப்படி சொல்லுங்க கோரிக்கைதான் இங்க அனுசந்தான சிந்தனை சொல்லு அத்திய பரமாத்மாவை நான் சாட்சாதம் பண்ணும் ஏன் பண்ணு உண்மை சுவரமாக அனுபவித்துக்கு ஒரு விஷயம் அதான் கோரிக்கை இதுதான் மூச்சுக்கள் செய்ய வேண்டிய கோரிக்கை அனுசந்தானம் பேர் தொடர் சிந்தனை தொடர் இங்கே பல அர்த்தம் கூட இரண்டாவது பிரிவில்லா இப்படி பல அர்த்தம் சொல்லுவாங்க இங்க தொடர் சிந்தனை வச்சுக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையினால என்ன லாபம் சொன்னாக்க லாபரத்தை விடுபட்டு அடிஷானத்தில் நிலைக்கும் அந்த மனசு நீக்கூடிய பக்தி அடிஷாணத்தை பற்றக்கூடிய பக்தி அடிஷாணத்தை பட்டதனால என்ன லாபம் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பட்டு தற்காலிக துக்க நிவர்த்தி தற்காலிகமா கிடைக்கலாம் காலதானம் சுபாசித்தம் தான் இது வேற என்ன சொல்ல பதினோரு வாக்கியங்கள் சொல்ல சொல்லி இதெல்லாம் தள்ளுபடி ஆத்மாவுடைய சுபாஷித்தம் அதுதான் எங்களுக்கு உடைய சொல்றேன் பன்னிரெண்டாம் வாக்கியம் அப்படி ால இத்தகைய பக்தியை செய்யுங்கள் என்று சொல்றது பக்தி அயஷ்டானத்தை தெரிந்து நினைத்திருக்கிறதுக்கு அரிசி முயற்சி வழிபாடு இல்லை காரணபிரம்தான் அயஷ்டானந்தான் பிரம்மஸ்வரம் காரிகளுக்கு அயர் பிரான் இருந்தாலும் அப்டே சின்ன புத்தி உண்டு ஈஸ்வரனுக்கு மகாஷ் காரணபிரம இருக்குமான எங்க யாகமா இருக்கணும் புத்தி வரும் அந்த பரிசுன உருவங்களை காட்டி கூட அவர் சொல்லுவது என்ன வியாகமான விஷ்ணு தான் விஷ்ணு யாபம் அர்த்தம் எங்க சாமி யாகமானவர் அப்படி சேவந்திருக்கார் காலி எங்க நிகழ்ந்து அந்த புத்தி தான் சொல்லுவாங்களே ஒழிய காட்டுறது போல பரிச்சா அவர் சொல்லுன்னு செயல் ஒன்று நாம் அப்படி இல்ல சொல்லும் செயல் ஒன்று யாகமா இருக்கின்ற எந்த வசுவோ அந்த வசு உருவம் இல்லை ஒரு உருவம் மட்டும் அதுவும் கடவுள் தான் அது எப்படி இருக்கு ஆதாயம் நாம சொல்றோம் ஆகாயம் போல நீக்கம் இல்லாம இருக்கு அவர் சொல்றது சூரியன் சந்திர போல சூரியன் வெள்ளதான் இருக்கு இருந்தாலும் கூட அது ஒரு உருவம் பரிசுன்ன உருவங்கள் ஆதாயம் பரிச்சை நம்ம இல்லை அவரு சின்னம் ஆதாயம் போலன்னு சொல்றோம் அவரும் சூரியனை போல சந்திரனை போல நட்சத்திரம் போல அப்படிங்கிறாங்க அது பரிச்சின புத்தி உண்டாகும் இல்லையா அது யாபகம்தான் ஏன் சூரியனுடைய வெளிச்ச யாபமா இருக்கு இல்ல வந்து எங்களுக்கு வேணாம் இது ஏகிரக ஞாபகம் ஏகிரகம் ஒரே யாபகம் எங்கேயுமே ஒரே இருக்கிறது இப்படிப்பட்ட வியாபக பாவனை தான் இங்கு ஆத்ம ஞானம்னு பெறும் இது அனுசந்தானம் தொடர்ச்சிந்தனை உண்மையான பக்தி அப்படிங்கிறார் நித்தமும் சொச்ரூபம் நிகழ்த்திய அனுசந்தானம் பக்தி தான் இந்த பக்தி தான் நம்முடைய பக்தி ஆகும் நானா சொல்றேன் பரமுணர்ந்தவர் பகல்வர் எனக்கு முன்னால் இருக்கிற பெரிய மகான்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று பக்தியை பற்றி விளக்கம்தான் சாதாரண மக்கள் அவர்கள் பக்தியை சம்பத்தி உள்ளவா உற்றதீரன் தீவான் திகழவே உணர வேண்டி யாதிமே உணர்ந்து தன்னை பவபந்தத்தை கோதர தீர்ப்போனான குருவிடை செல்லல் வேண்டும் இப்போ எப்படிப்பட்ட மனோபாவனுடைய எந்த அதிகாரியோ பக்குவமுடையனோ அவனுடைய நிலையை இனி சொல்றார் குருவி அடைதலும் குருவின் இலக்கணம் குரு அடையணும் அந்த குருவின் இலக்கணம் பற்றி சொல்றேன் சாதன சம்பத்தி மேல சொல்லப்பட்ட சாதன சம்பத்திகள் அதாவது விவேக வைராக்கியம் செமாஸ்திய சம்பத்தி உச்சும் சொல்லக்கூடிய சாதனங்கள் உள்ளவாறு உற்ற தீரன் அது எப்படி இலக்கணம் சொல்லப்பட்டிருக்கோ சாஸ்திரத்திலே அப்படியே அடையப்பட்ட தீரன் தீரன் உள்ளே இருக்கின்ற பகைவர்கள் வெற்றி கொண்டவர் அர்த்தம் அல்ல வெற்றிக்காக பாடுபடும் அர்த்தம் போராடி கொண்டிருக்கும்னு அர்த்தம் அதான் தீரன் தீ என்னும் புத்தி வென்றவன் என்ற அர்த்தம் தீ என்ன புத்திக்கு ஒரு போர் உள்ளு புத்தி ஒளி